சத்குருஸ்வாமி கிஜ் குரு கிருப்பியார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கர்க்க பாகவதம் கோ ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் வந்த அம்பலாத்தியாயம் வந்தாச்சு அம்பலாத்தியாயம் உத்தரார்த்தம் ஆரம்பித்தாச்சு இந்த உரையாசிரியர் அதாவது பாஷ்யம் எழுதுறாடிய அவ சொன்ன ஒரு சின்ன சுருக்கம் இந்த அம்பலாத்தியாயத்துக்கு என்னன்னா தரஹா பஞ்சாசத்தமே ஜரா சந்த பயாதிவன் காரயத்துவ அம்புதோ துர்கம் நிஜம் ஜனம் கப்படான் கபட இரகிவ அத்வா தைத்தியான் அயத்னதா அஜயச்ச ஜரா சந்தம் தர்மேண இவத்து தார்மிகம் ராஜநீதி ராஜநீதியில் அஹிம்சையெல்லாம் சரிப்படாது ராஜநீதி ராஜாவினுடைய வேலை வந்து ரட்சிப்பது தர்மத்தை காப்பாது அதர்மத்தை அட அதர்மத்தை அழிப்பது நல்லவர்களை ரட்சிப்பது தேசம் இதுவன் ரொம்ப க்ஷேபமாக இருக்க வேண்டியது இதோட சமஸ்தோபாகியங்களோடு இருக்க வேண்டியது எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் ஜனங்கள் இருக்க வேண்டியது அதனால் அதர்மிஷ்டர்களை அடக்க வேண்டியது ஒடுக்க வேண்டியது அப்போ இப்போ இதுலையும் துவாப் கலி கிரே நெறி கிருத்தம் திரேதா துவாபர யுகத்திலேயே அப்படி இருந்ததுன்னா கலியுகத்தில் கேட்க வேணும் அப்படி தான் பண்ணணும் இந்தியா கஷ்டப்படக்கூடிய ஆரம்பக்காரன் இந்த அசோகன்னு சொல்லி அந்த ராஜ தர்மத்தை விட்டதுனால ராஜதர்மம் ஒற்றுமையெல்லாம் போயிட்டாங்க நம்ம ஆட்கள்லாம் நம்ம ராஜாக்கள் அதனால் இது வெளிநாட்டெல்லாம் படையை எடுத்து வராப்பில் எடுத்து அப்போது அதனால் இங்கே காம்பீர் கபடான் கபடையிலே வகத்வாதைத்தான் எத்ததான் அதேத்தா ஜராசந்தம் தர்ம இணைவத்து தார்மிகம் ஜராசந்தே சமுதிரத்தில் ஒரு துர்கம் ஏற்படுத்திக் கொண்டு சொந்தாலே ஜெயித்தார் பின்னால வந்து ராஜசூரியாக எதிர்த்தார் அப்போ எல்லா ராஜாக்களும் ஜெயிச்சாக பீமனை வச்சு பீமனை வச்சு இந்த ஜராசனை முடிக்க போகிறார் அதுதான் சங்கல்பம் அதுதான் ஏற்கனவே எழுதியிருக்கிற விதி அது பிரகாரம் பண்ண அதனால இந்த ஐம்பதாவது ஏற்றில் இது உபதேசம் பண்ணப்பட்டது இப்போ நான் அடியன் வந்து இந்த அக்ஷோகணி சொன்னேன் இல்லையா அக்ஷோகணிங்கிறது ஒரு பட்டாலியன் அக்ஷகுணிங்கிறது ஒரு பட்டாலியன் வச்சுக்கலாம் பலவிதமான பட்டாலியன் ஒரு குரூப் குரூப்பாக இருக்கும் இல்லையா ஒரு பட்டாலியன் வச்சுக்கலாம் அந்த ரேஷோ அப்படி இருக்கும்னா ரத்த கஜ துரக பதாதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வார்த்தைகள் வந்து நான் படிக்கிற காலத்தில் இருந்தது இப்போ அந்த வார்த்தைகள் இருக்காது ரத கஜ துரக பதாதின் இப்போ இருக்கு அந்த தேர்கள் யானைகள் குதிரைகள் காலாட்கள் இது இந்த மாதிரி ஒரு சேனை இது இருக்கும் காம்போனன்ட்ஸ் அப்படி இருக்கும் சேனையினுடைய அமைப்பு அப்படி இருக்கும் அப்போ அது வந்து ஒரு அக்ஷோகணின்னு சொன்னால் அது விகிதம் அப்படி இருக்கும்னா ஒரு அதாவது ஒரு பாகம் தேர் ஒரு பாகம் யானை ஒரு பாகம் மூணு பாகம் குதிரை ஐந்து பாகம் காலாட்படை இப்படி இருக்கும் இருபத்தி யானைகள் அதே இருபத்தி தேர்கள் இருபத்தி ஒன்றாயிரத்தி யானைகள் அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி பத்து குதிரைகள் ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது காலற்படை இப்போ இது ஒக்ஷ அக்ஷோகணின்னு சொல்லப்படுது இப்படி இருபத்தி மூணு அக்ஷோகணி அப்படின்னா ஒரு கணக்கு சொன்னா ஐம்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாயிரத்தில் அஞ்சு அஞ்சு லட்சத்தி மூணாயிரத்தி தேர்கள் அஞ்சு லட்சத்தி மூணாயிரத்தி யானைகள் பதினஞ்சு லட்சத்து ஒம்பதாயிரத்தி குதிரைகள் 2 கோடியே 25 லட்சத்து இருபத்தஞ்சு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி ஐம்பது கால்புகள் இது 23 மூணு இப்படி 25 லட்சம் காலாட்பு இப்படிலாம் வந்தது அப்போது ஒவ்வொரு தடவையும் இந்த செய்களோட மதுரையில் பொறு சண்டை போட்டால் முற்று கேட்டான் இப்படி பதினேழு தடவை பண்ணான் இப்போ பதினெட்டாவது தடவை தான் அவர் வந்தபோது பகவான் வந்து பார்த்தார் சரி போகிறோம் எனக்கு வந்து பதினேழு தடவை அவனை முடிச்சுட்டு அவனை தனியாக அனுப்பிச்சிடுவான் பதினெட்டாவது தடவை மாத்திரம்தான் துர்கை எது ஒரு கஷ்டம் ஜனங்கள் சோக்கியமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமுத்திரத்துக்கு இப்போது இந்தியாவில் அரபிக் கடந்திருக்கு சௌராஷ்டிரா பிரதேசம் அங்கே இருக்க இல்லையா அதான் குஷஸ்தலின் இருந்தது அவருடைய பூர்வ அதாவது நம்ம பலராமனுடைய மாமனார் வீடு மாதிரி சுற்றிக்கலாம் அது ஏற்கனவே போகிறோம் ஒம்பரா தேயத்தில் பார்த்துருக்கோம் ஒம்பராவ் ஸ்கந்தத்தில் ஒம்பராவ் ஸ்கந்தத்தில் வந்தது அங்கே நிர்மாணம் பண்ணார் அந்த விஸ்வகர்மா வச்சு பண்ணார் அப்புறம் எல்லோரையும் யோக பிரபாதத்தில் குடும்பத்தை வந்து கொண்டு போயிட்டார் இப்படி பதினேழு தடவைகளில் இருபத்தி மூணு அக்ஷோகணி சொன்னால் முன்னூற்றி தொண்ணூற்றி ஓரு அக்ஷோகணி சைன்யம் முடிக்கப்பட்டது எகெயின்ஸ்ட் ஃபார் கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் அந்த இதற்கு இல்லையா கர்ம தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரன்னு சொல்லப்பட்ட குருக்ஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தபோது பாண்டவர்கள் சைடில் ஏழே அக்ஷோகணி பதினோரு அக்ஷோகணி கோரவர்கள் செய்யல பதினெட்டு அக்ஷோகணி முடிக்கப்பட்டது எகெயின்ஸ்டிங் முன்னூற்றி தொண்ணூற்றி ஓர் அக்ஷோகணி இந்த கண்ணனும் பலராமனும் மட்டும் ஜனாசந்தன் வந்து எல்லா அவன் வந்து தலைவர் எல்லா ராஜாக்கிட்ட இருக்கிற சேனையெல்லாம் கொடுத்து வந்து இங்கே கூடுந்துடும் அதுதான் கண்ணனுடைய ஐடியா அதுதான் அவனுடைய ஒரு பிளான் அதுதான் கப்படத்தை கபடத்தால் முடிக்கணும்னு அப்படி பண்ணான் அப்படி சொன்னதில் ஒரு ஒரு சங்க தலையு பிடிச்சிருக்கிறாப்புல இருக்கும் பிடிச்ச தலையை சுரஞ்சுக்கங்கோ என் தேர்கள் வந்து மொத்தம் முடித்தது பதினேழு தடவையில் எண்பத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி யானைகள் எண்பத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி நூற்றி எழுபது குதிரைகள் வந்து ரெண்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பத்து காலாட்படைகள் நாலு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து நாலு கோடியே இருபத்தி லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி மொத்தம் முடித்தது எப்படின்னா தேர் யானை குதிரைப்பட காலாட்படை எல்லாம் சேர்த்து எட்டு கோடியை ஐம்பத்தஞ்சு லட்சத்தி பதினொன்றாயிரத்தி எழுநூறு இவ்வளோ தான் அதாவது பல இடத்துல சில இடத்துல சொல்லிட்டு போகவும் சொல்லாமல் போகும் இல்லாமல் பண்ணும் இப்போ வந்து இது நிறைய ஸ்டாட்டிஸ்ட் கொள்கி பிரமிக்க வச்சாச்சு இதுதான் விஷயம் கண்ணன் அப்படி சர்வசாதாரணம் இதை ப்ளஸ் இதோடு சேர்த்து மூணு மூணு கோடி யவனர்களை முடித்தான் இந்த மூணு கோடி யவனர்களை பற்றி இதை இங்கே சொல்ல இதில் சேர்க்கலை இதை தவிர தனித்தனியாக ஆசுரர்களை முடித்த தனி இதை தவிர வந்து பின்னால் அவன் செய்யக்கூடிய வேலை தனி இப்படி கண்ணன் பெய்த ஒரு வேலை மேலே வந்து பதிமூணாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே மூலத்தை சேவிப்பான் ஆக மொத்தம் ஒரு ஐடியா கொடுத்தாச்சு அதனால ஒன் இஸ்டு ஒன் இஸ்டு த்ரீ இஸ்டு ஃபைவ் அதுதான் அந்த இது அக்ஷகுணி இருக்கிறது ஒரு அக்ஷகுணிக்கு எவ்வளவு இருக்கும்னு ஒரு சொன்னால் ஒரு ஐடியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னா 10 லட்சத்தி ஒன்பதாயிரம் இது எப்படின்னா பத்து லட்சத்தி தொண்ணூ தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு இவ்வளவு மொத்தம் இருக்கும் ஒரு அக்ஷகுணி ஒரு அக்ஷகுணினா பத்து லட்சத்தி அதுல ஒரு பாகம் தேர் ஒரு பாகம் யானை மூணு பாகம் குதிரைகள் ஐந்து பாகம் காலாட்படை இப்படி இருக்கக்கூடிய அக்ஷோகணியினுடைய ஒரு கணக்காடியுன்னு சொல்லிட்டேன் மேலே பதிமூணுலேருந்து மேலே தொடர்வோம் பசியாரிய வசனம் பிராப்தும் எதூனாம் த்துவதம் பிரபோ ஏட்டத்தே ரத ஆயாத்தோ தைத்தானிய அயுதானிச்ச பசியாரிய வசனம் அவதாம் பிரபோ இடத்தே ரதாஜாதோ தைத்தான் யானமாஸ்தாய ஜக்கியத ம்னோஜன்ம சூூன மீஷ ஜக்கேத்த ஜக்கேத்தேன் சமுத இம் நோன்ம சூூனம் ஷூம் அக்கோம் சம்ார்ம் தித்தோ ரோ புராத்தம் யோவி அனே வாரம் அப்போ தாசர் எட்டை ரட்டேர் தம்சி ரோ புராத்தி ஜமதாட் பலேனல் வோ சங்கம் தமோ குர் ஹரி தாருசாரிமர்ஜமோலியசாவம் தமோர் ஹரி தாருக்கார தூத்து பரசைனா விசவேபாவகமருவி இடத்துல புருஷாதமா சொல்றது ரொம்ப வெக்கமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் கண்ணனை வந்து ஆனா திட்ராப்படர்கள் சொல்றது எனக்கு வந்து அதே மாதிரி ரெண்டு மூணு இடத்துல வரும் அது சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கும் ஆஹ் புருஷாதமா நத்தையா யோதி தத்துவபூதர சைன்யான வித்ராசை பெருகும் விக்ஷே கிருஷ்ணா யுமிேலு மந்த நேயா பந்துகன் நயுமிச்சாமி பாலினே ஹெனலா குப்வையோத்சே யாஹி பந்துகன் தவராமதி தைரியமுமச்சரைமாச்சரேம் சொிமா ஜகி பத்தொன்பதாவது ஒரு செட் ஒரு ஸ்ட்ரெச் பார்க்கணும் ஒரு மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் தசமஸ்கந்தம் உத்தரார்த்தம் ஐம்பதாவது அத்தியாயம் तो பசிய வச்சனூன எடத்தைரோ தயித்தா ஆயு பசிய ஆரிய வசனம் பிராப் யூன டேட்டோ தயித்தான் ஆயுதமாத்த ஜேத்தன வசனத்தை இதம் கிண ஜன்ம சூூனீசேத்தம் வசன வசனம் ஏதம் கிணோ ஜன்ம சாூன அனேகா வாரம் அப்பா தம்சி ரோ புராம் லோவிஷத்து அனே வாரம் அப்பா தம்சி ரோ புராத்தம் தாசர் சிங்குல தாச ரட்டை ரட்டை விஷ்ணு நஜக்மதுயாோ பலனல்ப்பிய சோ சங்கம் தமோ வினர் ஹரிகே தாருக்காரர்ஜமதுட் பலனல் அப்பிய சங்கம் தமோ வினர் ஹரி தாருசாரம் தோத்தம் பிதும் தாவகம் ஆகோ வீட்சே கிருஷ்ண தோத்தபரசைனிவிச வேபமாகோட்சே கிருஷ்ண ாாினா கி யந்தோத்சேயி பந்துவன் நயுமிச்சாமி பாலினை கிளித்தி நிப் நய மந்த நோச்சேயா பந்துவன் தவராமதிவ்வச்சரம் தேகம் சொறையம் தவராமதி தைரியமு தேகம் தவராமுத்வ ஹித்மச்சரை சின்னம் தேகம் சொரியாகி மாம் அம் வைப்போம் என்ன சொல்றாருன்னு இப்படி அந்த ஒரு கணக்கடியை வந்து உங்களுக்கு புரிவதற்காக சொன்னேன் இவரு இடத்துல சொல்லணும் அதாவது விஷயம் தெரியாமல் விஷயம் தெரியாது அந்தந்த இடத்துல டக்குன்னு கூட ஞாபகம் வராது இல்லைன்னா அதை வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணி நம்பரோட கரெக்டாக சொல்லணும் அர்த்தமாக இருக்கணும் பதிமூணாவது அத்தியாயத்தில் ஏ பிரபோ அண்ணா அப்படின்னு கிருஷ்ணன் வந்து பலராமன் கூப்பிட்டு சொல்கிறார் உங்களை நாதன் ஆக்கொண்டார் தலைவராக கொண்டார் தலைவராக நாத்தனாக லீடரா கொண்ட அடவுகளுக்கு ஏற்படக்கூடிய கட்டது பார் உங்களுக்கும் இந்த ரதம் வந்திருப்பார் இந்தோ உங்களுக்கு ரதம் வந்திருப்பார் உங்களுக்கு பிரியமான ஆயுதம் கிடைக்கும் அவருக்கு பிரியமான ஆயுதம் உலக்கை கலப்பை உலக்கையும் கலப்பையும் கலப்பை இருக்க அக்ரிகல்ச்சரல் வச்சிருந்துருக்காங்க இல்லையா அதுதான் அப்போ என்ன பண்ணுவார் அந்த கலப்பையால் போட்டு தலையை போட்டு ஒரு ஈழி இழுப்பார் உலக்கையால் ஒரு போடு போடுறார் ஓம் தச்சது அப்படி ஆயிடும் ரத்தில் ஏறிறிறிறிக்கொண்டு இந்த சத்ருவ சைன்யத்தை வரம் பண்ணுங்க நம்முடைய பந்துக்களை ஆபத்துல இருந்து காப்பாற்றுங்க ஆனா சாது ஜனங்களுக்கு கஷேமத்தை செய்யும் நம்முடைய அவதாரம் இதற்காகத்தான் சந்தேகம் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்கோ நம்முடைய அவதாரம் இதற்காக வந்திருக்கு இருக்கு சாது ஜனங்களுக்கு கஷேமத்தை செய்வதற்கு இந்த சத்ரு வரம் பண்ணுங்கோ நம்மளை பந்துக்களை காப்பாற்றணும் இருபத்தி மூணு அக்ஷோகணி ஒரு கணக்கு சொன்னவங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த பூமியினுடைய பாரத்தை நாசம் செய்யுங்கோ வந்து ஜலாசனம் கூண்டு வந்துருக்கான் இருபத்தி மூணு அக்ஷம் இருபத்தி மூணு கணக்கு சொல்லும் கஷ்டமாக இருந்ததுன்னா பட்டாலியன் வச்சுக்கோம் அப்போ இருபத்தி பட்டாலியன் அப்படி வச்சுக்கணும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வைக்கணும் அதை வந்து இவங்களை பூமி பாரத்தை குறையுங்கோ நாசம் பண்ணுங்க இவருடைய சேலைகளை முடிங்கோ ராமகிருஷ்ணர்கள் பலராமனும் கிருஷ்ணன் இப்படியும் யோஜனை பண்ணிக்கொண்டு கவசம் போட்டுள்ளார்கள் உடனே ரத்தத்தில் ஏறிந்தார்கள் தங்களுடைய ஆயுதங்கள் அவரவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் கண்ணனுக்கு வந்து மகாவிஷ்ணுனுடைய ஆயுதங்கள் எல்லாம் உண்டும் அவருக்கு பலராமனுக்கும் அந்த கலப்பையும் உலக்கையும் உண்டும் அப்போ எடுத்துக்கொண்டோ பஞ்சாயுதம் நந்தகம் கத சங்கம் பாஞ்சஜன்யம் சுதர்சன சக்கரம் இப்படி உண்டு அப்போது சின்ன சேனை பேருக்காக சேனை வச்சுட்டு உடை சூழப்பட்டு பட்டத்தில் வெளியில் வந்தார்கள் தாருக்கனை வந்து சாரதியாக கொண்ட அந்த கிருஷ்ண பகவான் தாருக்கனை சாரதி அங்கே அவர் இதில் பட்டணத்துலேருந்து அந்த முதுராப்பட்ட வெளியில வந்து சங்கரடம் பண்ணார் அப்போது சத்ரு சைன்ய வசத்தில் இருக்கக்கூடிய மனசில் பயமும் அதனால நடுக்கமைப்பட்டு அப்படி என்னன்ன அர்த்தம்னா அந்த சங்க சப்தம் போட்ட உடனே அது வந்து என்ன பண்ணுறது ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுத்துது அந்த நாய்ஸ் பொல்யூஷன் வந்ததுன்னா அது வந்து நாய்ஸினுடைய ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே டிபி லெவலுக்கு டிபி இது நம்ம சொல்கிறது எி லெவலில் இந்த அனுப்புறத்துக்கு அது டிபி லெவல் சவுண்டு லெவல் அந்த டிபி லெவலுக்கு மேலே பொறுத்துன்னா அது வந்து புத்தி மனசு எல்லாத்தையும் அப்படியே கலக்கி விட்டுரும் எல்லாத்தையும் மண்ணி விட்டுரும் அதனால் அவர்களுக்கும் பயம் நடுக்கும் ஏற்பட்டது மகரதேசத்து ராஜாவான அந்த ஜராசந்தர் மகரதேசன்னா எதுப்பா இப்போ பாட்டாக இருக்கு இல்லையா ஒரு பார்ட் ஆஃப் யூபி பார்ட் ஆஃப் பீகார் இருக்கேன் இப்போ இருக்கிறது பீகார் mostly அதுதான் மகர தேசம் அங்கே ராமகிருஷ்ணர்களை பார்த்து இப்படி பேச ஆரம்பித்தான் சொன்னான் ஏ கிருஷ்ணா புருஷாதமானு கூப்பிடுது புருஷாதமான புருஷர்கள் ரொம்ப மட்டமானவனை நடத்தும் பாலனான சகாயமில்லாத உன்னோட அதாவது சின்ன குழந்தை நீ சின்ன குழந்தை உன்னோட நான் அவனோட சண்டை போட விருப்பப்படல ஏன்னா ஒரே வெக்கமாக இருக்குது வந்து சின்ன வயசுக்கு தகுந்த மாதிரி பந்துவான மாமாவ கொன்னு அசடு மந்த ஆமாம் மாமாவ கொன்ன வரணும் பந்துக்களோட பந்துக்களால் நீ அப்படியே மறைச்சு ஒழிக்கப்பட்டு ஒருந்த அப்படிப்பட்டவனோட நான் சண்டைப்பட மாட்டேன் அதாவது பந்துக்களால் அதாவது அந்த யசோதா நந்தகுமாரர்களால் ஒரு பதினோரு வருஷம் கோகுலத்துலையும் அந்த பிருந்தாவனத்துலையும் ஒழித்து ஓ ஓரிடவில் ஒழித்து வ சொன்ன மாதிரி ஒழித்து வள ஒழிந்து வளர்ந்தார்வன் அப்படி தெரியாமல் வளர்க்கப்பட்டவன் அப்படிப்பட்டவனோடு சண்டை போட மாட்டேன் திருப்பி நீ திரும்பி போடு போயிடு ஹே ராமா உனக்கு சிறந்தா என்னோட யுத்தம் பண்ணு யுத்தம் பண்ணு யுத்தம் தொடங்கி திரும்பி ஓடாமல் தைரியத்தில் வைச்சுக்கணும் தைரியமாக தச்சுக்கணும் என்னுடைய பானங்களால் அடிபட்டு அறுக்கப்பட்ட சரீரத்தை விட்டும் சொர்க்கம் போயிடுச்சேரு சமர்த்தனாக இருந்தா இல்லைன்னா என்னை கொண்டு பார்ப்போம் என்ன பொருட இல்லைன்னு நீ வந்து என் பாலத்தால் அடிபட்டு சரீரத்தை விட்டு சொர்க்கத்து போயிடுச்சு அப்படி ஒரு திமிராக அந்த ஜராசந்தன் பேசினான் விவரமா பார்ப்போம் என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணன் வந்து பலராமன்ட்ட சொல்லின்னு இருக்கார் கிருஷ்ணன் பலராமன்ட்ட பேசுகிறார் பகவான் சொல்றார் அண்ணா உங்களையே அண்டி நிற்கிறார்கள் உங்களையே தலைவராக நிற்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த எதிர்கொலத்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கூடிய கஷ்டத்தை பாருங்கள் சோகத்தை துன்பத்தை பாருங்கள் எந்த ஒரு ஆபத்தை பாருங்கள் ஆபத்தை பாருங்கள் இது உங்களுக்கு இதோ உங்களுடைய ரத்தம் இதோ உங்களுடைய ரத்தம் இது உங்களுக்காக வந்த ரத்தம் இதோ உங்களுடைய ஆயுதங்கள் வந்துருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரத்தத்தில் ஏறிண்டு இந்த ரத்தத்தில் ஏறிண்டு எதைகளை கொல்லுங்கள் சத்ரு சைனத்தை முடியுங்கள் துன்பத்திலிருந்தே கஷ்டத்திலிருந்து நம்முடைய ஜனங்களை காப்பாற்று ரட்சிங்கள் ஆனால் நல்லவர்களை ரட்சிப்பதற்காகவும் க்ஷேமத்தை கொடுப்பதற்காக நம்முடைய அவதாரம் நம்முடைய பிறப்பு தெரிஞ்சுக்கோங்க இப்படி கலந்து ஆலோசித்த பகவானும் பரராமனும் இருபத்தி மூணு அக்ஷோகணி படை அதாவது இருபத்தி மூணு பட்டாலியன் அக்ஷோகணி க கடை சொல்லிட்டேன் ஒரு விகிதம் தேர்ப்படை ஒரு விகிதம் யானைப்படை ஒரு மூணு விகிதம் குதிரைப்படை அஞ்சு விகிதம் காலாட்படை இது சேர்ந்திருக்கும் அப்போ மொத்தம் இவ்வளவு வரதையும் ஒரு ஒரு அக்ஷோகணி சொல்லப்பட்டதையும் உங்களுக்கு ஏற்கனவே கணக்கு சொன்ன அப்போ ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூறு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூறு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஆகும் ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூறாகவும் இது வந்து மொத்தம் காலாட்படைகளும் குதிரைப்படைகளும் தேர் தே யானைகளும் தேர் படைகளும் சேர்ந்து ஆச்சா அப்போ அதே மாதிரி இருபத்தி மூணு போட்டுணும் சொன்னது ஆச்சா இப்படி கணக்கு வந்தது அப்போ நீங்கள் வந்து பூமியை மூணு இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லப்பட இந்த பூமியினுடைய சுமையை குறைச்சிருங்கோம் குறைச்சி அதை அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஆக்ஷன் பிளான் அல்லாமட்ட கிராண்டு பிளான் போட்டு கவசத்தை போட்டுண்டு தேர்கள் ஏறிண்டு அவர்களுடைய ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சின்ன ஒரு சைன்யம் மத்துராரா நகரன் சின்ன செய் மதுரும் இது அந்த உக்ரசைனர் பேருக்கு இருக்கார் அவர் வயசானவர் நம்ம மாதிரி அப்போ சின்ன படை அவர் இழுத்து எடுத்துக்கொண்டு அந்த மத்துரா நகரத்துல வந்தார்கள் தாருக்கன்னா தேரோட்டி சாரதி அதை கொண்ட ஸ்ரீஹரியான நாராயணான கிருஷ்ணன் நகரத்தில் வெளியில் வந்து சங்கத்தை முழங்கினான் சங்க சப்தம் இருக்கேன் அந்த சங்கசப்தம் அவனுடைய ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய சங்கம் வந்து ஒரு காலத்தில் அனுகிரக மண்டத்துக்கு இருக்குது அப்படியே கன்னத்தில் வருடி விட்டோடனே அவனுக்கு வந்து பிரம்ம ஜானம் பிறந்து ஸ்தோத்திரம் பண்ணால் பன்னெண்டு இதே பாகவதத்தில் நாலாவது ஸ்கந்தத்தில் ஒம்போதாவது தியாயத்தில் பார்த்தோம் யோந்த பிரவிசுமாம் ஜமிமாம் பிரசுப்தாம் ஜீவே அகில சக்தி தர சுதாம்னா அன்யாம் தகத்த சரண திரவணத்துகாதீம் பிராணாண்ணமோ பகவதே புருஷா அது ஒரு பக்கம் அனுகிரகம் இன்னொரு பக்கம் இந்த சங்கத்தோட பம் பம் பம்னு ஊதினா எல்லாருக்கும் ஒரே பயம் ஏதே சவுண்டு பயம் அதேதான் இதிலையும் பண்ண போறார் குருக்ஷேத்திர அப்படி பண்ண உடனே சங்கத்தால் ஊதின உடனே முழங்கினான் கண்ணன் அவனுடைய பாஞ்ச சன்னியத்தில் அப்போ எதிரிப்படையில் இருக்கக்கூடியவர் அவர்களுடைய எல்லார் ஹயத்துலையும் பயம் நடுக்கம் கலக்கம் ஒரு புத்தி சதுரெடுத்து மகதராஜன் அந்த ஜராசந்தன் அனு சொன்னால் பா இதில் இப்போ இருக்கக்கூடிய பீகார் அதில் இருக்கக்கூடிய இடந்தி ஜெராசந்தன் வந்து கிருஷ்ணனை பார்த்து சொன்னான் ஏ அதாவது அவனுக்கு சொல்கிற கஷ்டமாக இருக்கு மனித பதனே திருவனானை உன்னோட நான் சண்டை போடுறதுக்கு வைக்க போகிறேன் கண்ணன் வந்து வயசில் சின்ன ரொம்ப சின்னவன் அப்போ என்னுடைய கண்ணன் வந்து வயசாக மனுஷனாக பார்க்குறேன் என்னோட மாப்பிள்ளை அவர் அவருக்கு ஜராசன்கு இவருக்கு மாமா கண்ணனுக்கு மாமா அப்படிப்பட்ட என் உறவின கொண்ட மடையினு இவ்வளவு இவ்வளவு நாள் மறைஞ்சு வாழ்ந்திருந்தேன் ஒரு ஓரிரவில் ஒழித்து வளரேன் உருத்திமாயினா பிறந்து ஓரிடவில் ஒழித்து வளர அப்படிப்பட்ட இவ்வளவு நாள் வந்து மறைஞ்சு வளர்ந்தவனோட நான் வந்து சண்டை போகிறதுக்கு விரும்பப்பட ஓடி ஓடி போயிடும் ஓடி போயிடும் வளராமா என்னோட சண்டை போகிறது உனக்கு ஆர்வம் இருந்தால் போ சண்டை போடும் தைரியத்தை வர வச்சுக்கும் என் அம்புகளான உன்னுடைய சரீரத்தை சிறந்து போன சரீரத்தை இங்கே விட்டுட்டும் ஒண்ணு மேல் லோகத்து போய் சார் சொர்க்கத்துக்கு போய் சார் இல்ல திறமை இருந்தா என்ன குல்லுடு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவால் விட்டான் அந்த ஜராசந்தன் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா